அவள் சொல்ற வார்த்தை நலன் நாகபதி இவன் வார்த்தை அம்மா என் வேண்டுவது இவ்வாறு பேர் என்ன பரிமாற்றத்தில் இருக்க அந்த சுருத்தருக்கு இளைய அந்த பரிமாற்ற இந்த கௌசல் நிச்சர் ராவணிக்கு பரிமாற்றம் கிடையாது கௌசல் குடிக்கிற திருநாளை விட்டு பிரிஞ்சு நானும் குணத்தான் வருவேங்கிற இந்த தர்மபத்தினி நானும் குணத்தான் வருவேங்கிற அதிமாதிரி இளைய நெருமாளுக்கு வார்த்தை சொல்லுவாள் யாரும் கிடையாது அனுகூலமா தான் பத்தியம் அனுகூலமான மாற்று சம்பந்தம் வனவாசாய நாடார் மலர் நாடு நாள்தோரும் நாரணந்தன் வாடாறு மலரடிக்கு வைக்கவே வகுக்கின் உயர்ந்த புஷ்பன் நாடார் மலர்னா என்ன ஆத்த புஷ்பம் எந்த உண்டுங்கிறா நம்மளுடைய ஊட ஆரம்பம் ஆத்மதி நாடுங்க மலன் நாடினர் எடுத்து எப்படி நாம் திருவெளிப்பவர்களை கவர்த்திப்பதற்குமே இவர் சிற்பிக்கப்பட்டான்கிறார் நம்மால் அந்த இடத்துல வசனத்தை உதாரிக்கிறார் நம்மளை மனவாக சுரஜனி எதிர்க்காக அடிக்கடி வித்யாபனம் என்ன முதல்ல கவுசலிங் பாயசம் கிடைச்சது விழுந்துட்டா இரண்டாவது சிம்திக்கு பாயசம் கிடைச்சது அது விழுந்தல்ல மூணாவது கவுசலிங் பாயசம் கிடைச்சது அவள் இரண்டாவதாக விழுந்துட்டா நாலாவது சிவத்திற்கு பயசம் கடித்தது அந்த ரெண்டு பாகத்தில் விட்டார் பங்கு இது அரசாங்கு கௌசல்யருடைய திருக்குமாரர் ஒருவன் கௌசலியருடைய திருக்குமாரன் ஒருவன் பகவத் விஷயத்திலே கைந்தரும் திருக்குமாரன் பாகவதி விஷயத்தில் கைந்தரும் திருக்குமாரன் ரெண்டும் என்று அந்த ரெண்டையும் சேர்த்து தான் விழுந்தனர் இரட்டை கொண்டவராக பிரசதித்துவிட்டார் ஆஸ்திரேசால் நட்சத்திரத்திலே திருவகாரம் அண்ணா இரட்டகுமாரர்கள் யமன்பு பேரவர்கள் ரெண்டு குழந்தைகளாக திருமவதா அண்ணார்கள்ணம் பாகவதினாக கத்திருந்தான் அந்த சைத்தல்யத்துக்கு என்ன பிரச்சனை தவிர ரோகபோக்கியத்தை அனுபவிப்பதற்காக பிரச்சனை கிடையாது இந்த சௌந்தர்யத்தை ஆழங்கால் பட்டுக்கொண்ட லக்ஷ்மண ராம கௌந்தரியே இருக்கணும் நீ நாட்டுல வந்து விட்டு பிரியா கைந்த அவரிடமே பெற்றிருக்கோம் அனுபவிப்பதற்காக அல்ல இந்த திருத்தாடுக்கு பெற்ற பிரபல சுந்தரனாக ராகவரை சுந்தரனாக இரண்டு திருக்குமார்களை ஆக தாயார் பார்த்து நீ காட்டில் போய் ராமும் தசரணும் வித் நாம் வித்தி ஜனகாத்மதான் அயோத்தியா மடவியும் வித்ஜி அந்த இடத்தில முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னா ராமன் முன்னால் லக்ஷ்மண நீ தாக்கவே கூடாது ராமன் நடந்தால் நீ பார்க்கவே கூடாதுன்னு ராமே பிரமாணம் மாட்டாரி புத்திர பிராதரி கட்சதி ராமே பிரமாணம் மாக்காரி அவன் நின்னாலும் சுந்தரமூர்த்தி அவன் நடந்தானால் பரவ சுந்தரமூர்த்தி சக்கரவர்த்தி திருமகன் அப்துரப்பா சிறப்பாடினார் யானை போலவே நடக்கிறான் பெருமை தோட்ட இந்து நடக்கிறான் தேதிசு தோட்ட விரகபம் போல நடக்கிறான் கருவன் தோட்ட பொல் போல நடக்கிறான் கோபம் தோட்ட திருமான் நடப்பனானால் எல்லாம் தோத்தும் என்கிற ஜஜ சிம்மதி வீர சார்தீல விரோபம அங்க விடாமி கிராமணத்துக்கு கட்சி செய்தவர் நாலு கட்சியின் சேர்த்து என்கிறார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படி எல்லாம் நடக்கிறான் நம்மாச்சாரியாச்சாரம் பண்ண அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு நடை எங்கிருந்தது தெரியுமா திருவரங்கத்தின் பெருமான திருவாராயணம் என்னாரோ இந்த நடந்திருந்த அர்ச்சகரிசம் வந்தது எல்லாம் அர்ச்சனான பெருமான திருவாராயணம் என்னபடியார் நம்பெருமானுக்கு நடையழகு அவரை ஆராதித்து எதிர்க்கும் நடையழகம் அமைந்து விட்டது அந்த இடத்துல சிபித்திரை சொல்லியிருக்கிறார் திருமான் நடக்கிற காலத்தில் பார்க்கவே கூடாது ஏன் சௌந்தர் அந்தரா திருமாலைய சௌந்தர்யத்தை ஆழங்கால் பட்டால் கைந்தரை சரியாக நடக்கவே நடக்காது அதுல கைந்தரத்தில் நிரத்தரா இருக்கிற கைந்தரை வரவேற்க சௌந்தர்யத்தில் ஈடுபாடு இருக்க விடாது அது சூத்திரக்கார வர்ணிச்சிருக்கார் அதை இளைய பெருமான பார்த்து சுமத்திரம் சொல்ற ராமே பிரமாதம் ராம பிராதரி கச்சபீரா பிரமாணம் ஆகாரிசி அவன் நின்னாலே சுந்தரமூர்த்தி அவன் நடந்தால் சர்வ சௌந்தர் பிரகாசிக்கிறான் பிரசவித்தே கிஷ்டன் பகவான் அடியாறுகளுக்கு கொடுத்ததே அவன் திருவிடுகளில் நாடோறும் நாரணந்தம் வாடாரும் அலரடிக்கு வைத்தவே வகுக்கும் அந்த திருவிடுகளில் புத்தத்தை சேர்க்கிட்டே பண்ணியிருக்கிறான் அந்த சிறி பிரயோஜனம் அமைந்தது எனக்கு என்ன தாயார் சொல்றான் சிமித்திராது மட்டுமல்ல திருவிடாதது ஒரு வார்த்தை பெருமாள் பத்னியோடு கூட தாயோடு கூட தந்தையோடு கூட குடும்ப வாழ்க்கையை ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த ராமகேஞ்ச விட்டு தெரியாமல் திருவானோடு பின்தொடர்ந்து போகும்படியான அவர் ஒரு சரணாகி பண்ணியிருக்க லட்சுமண சரணாகி லக்மண பிரபத்தி அதுக்கு முன்னாடி சீதா ராகவந்த மகாவிரதம் இன்னொரு தகவல் ிதி இளையபெருமாள்ரணாகி வென்றார் அடுத்தவர்கள் இந்த ஐந்து சரணாதிபதி இருக்கு இளையபெருமாள் சரணாகதி பரதாயிவான் சரணாகதி சரணாகி அம்மாழ்வான் சரணாகி திபெருமானான் சரணாகிதி இதிலிருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம் இளைய பெருமானும் பரத்தாயிவான் மிச்ச சூடுகள் இல்லை பகவானை சென்றாலும் சரி ஜனாயி பண்ணலாம் பலத்தால் ஜனநாயகம் ஜனநாயக பண்ணிருக்கார் நம்மால் இணையார் வாழ்த்து கிடையாது பிரபத்தி சர்வாதிகாரமான தர்மம் அளவுக்கு தம்பியாகவே பிறந்தவர் தம்பியாக அபிமானிக்கப்பட்டவரை அபிக்கப்பட்டனாதிபதிய வரவேற்பார் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் லங்கா ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது பிரார்த்திப்பதாக கம்பராமாயண பார்க்கிறேன் ராவண ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றதை பார்த்தா அது என ராவணாநிதனாகவே இருக்கிறதா வனு தம்பியும் எப்ப ராமானுஷனாக அபிமானிக்கிறோம் அதை என்ன பண்ணி இருக்கணும் இளைவர் கவித்தவோனு என்னையும் கவித்து தரசாய்வான் தலையில எந்த பாதுகையை திருவெடிகளை வைத்தாயோ அந்த திருவடிகளை வைத்தாயால் என்ன ராமானுஷன் கொள்ளலாம் திருவிசனுக்கு லங்காராஜ் பட்டாசுன்னா இது மறுபடியும் நடிகன ராவணன் தம்பியாக ஆகதா தெரியலுமா என்று வருத்தப்பட்டார் அதுக்கு மேல திருவடுகளை தலையை வைத்தானும் மேலே பகவானுக்கு பிராட்சி தெரியு பகவான் சேர்ந்து அடியார்களை திரு அடியார்களை எல்லாருக்கும் நம்ம இடம்பெறினார் அவர் கால கட்டினார் கையை விடுவித்துக் கொண்டார் அதே ஒரு அபிப்பிராயம் என்ன இளைய பெருமாளுக்கு தம்பியான தன்மை போலே பரத்தாயிவானுக்கு தம்பியான தன்மை போலே இந்த விதீகாய்வானுக்கு தம்பியான தன்மைன்ன பிறந்த தம்பிகளா இருந்தார்கள் தம்பிகள் உடன்பவர்களாய கண்காட்சி ராட்சசாயிருமார் அனுபவம் பின்னாடி ரெண்டு பேரும் ராமானுசார் பின்னாடி ஒரு ராமானுசன் பிறந்த ராமானுசர்களானார்கள் இவன் உடனே சரணாதிபதி ஒரு பேடைதானே பண்ணும் ரெண்டு பேரை பண்ணலாமான் காட்டுக்கு புறப்படவே ஒரு சரணாதிபதி அது இப்போது நடக்கிறது நேர காட்டுக்கு போர்ப்பாடு ஒரு நாடு இளைய பெருமாளை பார்த்து பெருமாள் நியமனம் பண்ணினார் பிரவத்தே எை ஸ்தமண தாசோ முதிய ஜலாசய எந்த இட் கண்டாள் நான் சந்தோஷத்தோனோக் எந்த இட் கண்டாள் சீத்த சந்தோஷத்தோமண எந்த லக்ம நீ சந்தோஷி ஸ்பம் அஹம் சீலக் சந்தோஷண சீத்த சந்தோஷ லக்மண மீ சந்தோஷரிடமா பர்ணாலை அமைத்துக் கூடோண்ண அங்கதான் இடைய பெருமாள் வித்யாபனம் என்ன ஹோன் அழுது காட்டுக்கு புறப்படுறார் பெருமாள் நாட்டில் நில் என்னார் இடைய பெருமாள் அழுதார் காட்டுக்கு அலசியமிட்டார் தரணை அமைப்புக் கொடு எந்த இடத்துல உனக்கு பிரிவான இடமோ லெட் பண்ணா அமைந்தார் ஹோன் அழுதார் பெருமாள் சாப்பிட்டார் என்ன காட்டுக்கு போகாதுன்னு சொல்லலாம் அழகார் நாட்டுக்கு எந்த இடத்துல கைத்தெறும் பண்ணறாய் என்ன கைந்தறும் பண்ணத்தான் சொல்லி வந்தும் கைந்திருந்தேன் அப்பதான் வித்யாபரமான் பரவான் பரதந்திரம் பரவான் பரதந்திரா பராசீனகா பரவான் என்னாலும் பரதந்திரா என்னாலும் தான் ஆக பரவான்னா என்ன பரதந்திரன் பாரூபாக்கு எந்த இடத்துல ஆனந்தமோ சிராட்சிக்கு எந்த இடத்துல ஆனந்தமோ எங்கள் இருவரின் ஆனந்தத்திற்கு தடுத்து எந்த அளவில் ஒரு ஆனந்தத்தை வைத்த போதே என்னை விட்டுவிட்டா என்று அபிப்பிராயப்பட்டுள்ள அங்க ஒரு சரணாதிபதி சீதா முகாஜி அதிசாக இங்கே சீதா சமச்சம் காக்குத்தன் இடம்பீது அங்கு அந்த சரணாதிபதி பெருமான் திருவிழா தாங்காக கைங்கறி ஆனந்தத்தோடு பிரார்த்திக்கிற அந்த இடத்துல சரணாகு அப்படி இல்லை பெருமான் திருவடிகள் சர்வதேச சர்வகால சர்வாவதேஷித்தகலவிதமான கைங்கறியுங்கள் உங்களோடு உத்தரமே ஆமோ உனக்கே நாம் ஆட்சியும் பாசம் உடனே புரியாச்சரிசரம் ராமாவதாரத்தில் இளைய நிர்வாக கைங்கரம்னா போல நாங்களும் கைகிறமன்னா ஆக்கப்பட்டால ராமாவதாரத்தில் பரதாவிவா கைகிறம்னா போல நாங்களும் பிரார்த்திக்கிறோம் பரதாவிதம் இது கைகிற பண்ணார் நாம் பரதாஜியார் ஒரு கையில் வாடல் சொக்கமா இருந்திருந்தார் தவிர ஒண்ணுதில்லை பெருமான் திருக்கல்யாண குணங்களை அனுபவித்துக் கொண்டு நாட்டில் இருந்தார் தவிர என்ன செய்கிற மன்னார் பக்கத்தில் இருந்த அத்தனை செய்கிற மன்னர்கள்லாம் இரவு பெருமாளி ஒருவர் தான் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணான் சப்தனே லக்ஷ்மி என்னால் அபாரமான கைந்திர சாம்ராஜ்யம் பெருமாள் பட்டாபிஷேகம் நடத்தாச்சு ஒரு திருவாபரணமா பெருமாள் களைஞ்சிருக்கார் இணை பெருமாள் என்ன மரபு மீதான் தரித்தார் திருவாச்சாரியா ராமனுக்கு பட்டாபிவேக திருக்கோளை கலையப்படுறது இறை பெருமாள் பட்டாபிவேக திருக்கோளை செய்து தர அது என்ன பட்டாபிஷேகம் இது என்ன அது கேசரி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இது கைந்திர சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அதுக்குறிச்சி பேச்சியாக வந்தா கை கை கைந்திரத்தை சாமியே நடத்தி ஆறு போட்டி வரமாட்டா எத்தனை கைங்க பெருமாள் அந்த இளைய பெருமார கைங்கறித்த பார்த்து பிரார்த்தித்து இருக்கிறார் நாட்டுல நெல்லினார் இறைவெருமாள் நிற்கணும் இடைபெருமாள் நிக்கல அந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கார்க்க மாட்டேன் ஏன் தெரியுமா குறித்தமா அனுச்சரம் நான் அனுச்சரம் அனுசராங்கிறது தெரியாது சொல்ல நான் என்ன பண்ண நேரலை பார்த்து நிலவே நில்லு என் நிலும் நில்லும் என்னுடைய நிழலை பார்த்து சொன்னா நிற்குமோ அவன் முன்னாடி போறான்னு இடையும் கொடுத்தா வரும் சாய் எதிர்க்கிறபடியால் இவரும் அடிசாரமாக இருக்கிறபடியால் அப்படி என்னன்னு சொல்லலாமா அமைச்சர் அல்லையனா என்று சொல்ற போது முன்னாடி ஆச்சரியமான வார்த்தை சொல்லிட்டார் ராமா என் ஐப்பில் கொடுத்தா சொல்லு என் ஐசினி ஏன் நில்லுன்னு சொல்றாள் கேட்டான்னு இழைவு திருமான் கேட்டான் என் தாயாரோடு பேசியிருந்தேன் என் பச்சனையோடு என்னை பத்தின விஷய விசாரணை இப்பதான் வந்தது உன் அரிசி மருதான பேசவே இல்லையே உன் அரிசி மறைந்து எண்ணிக்கை ஆர்வத்துல பேசுறது கேட்டான் நீ சொன்ன வார்த்தை உனக்கு மறந்தாலும் நான் என்ன கேண்டிருக்கு என்ன அது செய்ய கண்ணாக செய்ய கண்ணாக கேட்கறான உழைப்பு பாம்புக்கு கட்சியின் பேரு பாம்புக்கு சற்று பேரு காது நின்னா கேட்கும் கண் என்ன தெரியும் உழைவு பெருமாள் என்ன கேட்கும் திருவனந்தாய்வான் ஆன சப்பத்துக்கு என்ன காது கேட்கும் எல காது கேட்கணும் அதுல கேட்கலாம் காது கேட்கறது எத்தனை பேர் காது கேட்கணும் ரெண்டாவது விஷயத்துக்கு காது கேட்கணும் ரெண்டு விஷயத்துக்கு அது கேட்கணும் இறை பெருமாளுக்கு எதுல காது கேக்கறதுன்னா அவன் ரெண்டு வார்த்தை சொல்றான் கைசலிய பார்த்து நானும் எங்களுக்கு மங்களாசாஸ்திரம் பண்ணி இருக்கு நகா நகா எங்களுக்கு கடைசி பட்சம் சமஸ்கிருத பாஷையிலே அந்த நகான் ரட்சத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது இல்லாம போன நகான்னு பொக்சன்னு வராது எங்களுக்குன்னு பாதுகாச்சது அப்படின்னு கேள்ற தாயார் இடத்துல சொன்னது எங்களுக்குன்னு ஆர்ட்ஸ் உண்ணு சீட்டா ரெண்டு தானே அந்த மூணு பேர் தானே இது நான் புரிஞ்சுக்கிட்டான் இந்த வார்த்தையை நாங்கள் வந்துட்டோம் இந்த பிள்ளை மறக்காமல் ஞாபகம் சொல்லிட்டேன் நாங்கள் வந்தோம் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் அதுவே நாங்கள் எங்களுக்கு என்னத்தான் என்ன எங்கள் லேர்த்துக்கிட்டான்னு தெரியுமா சரி அதுக்காக சீக்கிரத்தாமா சீத்த வளர்த்தல் சொன்னானா வரப்போறான் வரத்தால் தான் வரப்போறான் சத்ருஜனால் தான் அந்த வரப்போற பரதா ஐவான சீட்டே உடன் பிறந்தவனாக பாவித்துக்கொள் வரப்போற சத்ருவானின் சீத்தே உன் வயிற்று பிறந்த பிள்ளையாக பாவித்துக்கொள் எனக்கு ரொம்ப வங்கியும் பரத சத்ரு சகோதரனாக புத்திரனாக அவர் ரெண்டு பேரும் பரிபாலனை பண்ணிக்கொண்டு நான் நாட்டை வச்சு ஊரும் கொண்டு வரையின்னு பெரிவாடி சொல்றதாக சமூக சாதி ரத்தம் எழுத்து விஷயத்தரத சத்ரு பெரிய தரோமர அப்படி பார்த்துக்கோ இப்படி பார்த்துக்கோன்னு சொன்னராமா லக்ஷன் எப்படி பார்த்துக்கோன்னு சொல்ல அப்படி இருந்த என்ன ஐசம் சிகிச்சையில் சொன்னாலும் கூட என்ன ஐசம் திருவிழம் சரணாதிபதி அப்படின்னா பிரயோதனாந்தர தாக்கப்படாமல் அவன் திருவடுகளை கைத்தறிய தாக்கப்பட்டு உத்தவ பிரபத்தி இடைவெருமாள்பத்தி சாமானியமானபத்தி அல்ல பிரபத்தி பல செய்தே சாதாரண நான்கு பதத்தையும் பிரபத்தி கருணாநிதி மன்னவனுக்கு ஐசரிமையும் கிடைக்கலாம் அதில் அபூர்வகிசயமும் கிடைக்கலாம் பிரஷ்டிசையமும் கிடைக்கலாம் ஆத்மானுபவன கைவல்லியமும் கிடைக்கலாம் பரிபூர்ண பிரர்மானுபவம் கிடைக்கலாம் புருஷார்த்தம் நான்குன்னு சொல்லி இருக்கிறது பகவானின் அர்த்தார்த்தி ஞானி எண் அந்த நான்கு புருஷார்த்தங்களையும் சரணாயி தரவண்ணா இருக்கிறபடியால் சரணாதி வெண்ணுவார்னா எதுக்காக சரணாதி வேணும்னு அவருக்கு உடனே சொல்லு இருந்தாலும் இவ்வளவு நாளா பகவ அனுபவத்தை விஷமாக நினைக்கின்றா பகவத்தை நமக்கும்கூடம் வந்து நாராயணாய் சொல்லுவோமான தாயிருக்கும் வண்ணமான வார்த்தையை கேட்டு அவன் திருவுள்ள முகக்கரான் நாம் செய்ய வேண்டிய விற்பாந்தமாக இருக்கிற இந்த வார்த்தையை அவசியம் அதான் இளவு பெருமாள் விஜய் பண்ணால் பவாஸு சக வைதேஷ்யா ரே அஹம் சர்வம் கழிச்சியா ஜாக்கிரதபே தேவள் உறங்கினாலும் சரி தேவ உணர்ந்தாலும் சரி ரெண்டு காலத்திலும் அறியும் சரிபூர்ண கைந்திரம் பண்ண வேண்டும் பிரார்த்தித்தான் பிரார்த்தன மேலே வரக்கூடியது கைந்தர பிரார்த்தனை அந்த கைந்திர இதுதான் தேவரியர் ஆனந்தம் தான் ஆனந்தமே தவிர எங்களானம் ஆனந்தம் அல்ல என்று பிரார்த்த கைந்தரியத்தில் நிசல கைந்திரமான கைந்தரியத்தை இளைய பெருமாள் பிரார்த்தித்தார் அந்த இளைய பெருமாள் பெருமானுக்குண்டான ஈடுபாடு எங்கும் செல்ல முடியாது என்கிற உத்தாந்தம் தான் உச்சமான விஷயம் அதை சேர்த்தும் வியாபாரம் அமைத்தார் பெருமாள் திராட்சியினுடைய குறிக்கையைப் பற்றி கொண்டு உத்தரப்பிரதேசம் மரணப்படுத்த எனது தவப்பனார் மரணத்தை அடையல்ல மகன் நிற்ப பிதாமன் மரித்த பிற்பாடு திருமாவள் இடைய பெருமாளை பார்த்து சொல்றார் உனக்கு தோப்பனார் மரணத்தை அழைத்தார் எனக்கு தவப்பனார் மறிச்சல அப்படியா நீங்க யாரு தோப்பனார் நீர் தோப்பனாரா அந்த தோப்பனார் ஸ்தானத்தை உயிருக்கிறபடி யாரு நீ எதை தோப்பனார் இரைய பெருமாள் சொல்ற சுமன்ற அவரைப்பன மதிக்கமே சொல்லு நான் இவரைத்தான் தகப்பனாரா மதிக்க தாப்பனாரா இளைய திருமாய் சொல்கிறார் இளைய பெருமாளை தவப்பனாரா திருமதி அண்ணனும் தம்பியமா தவப்பனாருக்கு ஆனந்தம் ஒரு பிள்ளை பரத்தா தவப்பனார் பரமானந்தம் என்ன ஆனந்தம் சரி நம்ம பிள்ளை பிறந்து என்ன ஆனந்தம் இனி தகப்பனாருக்கு புத்தன் நரகன் கிடையாது புத்திரா தவப்பனாருக்கு பிள்ளை உடனேஸ்திரி பிள்ளைப்பட்ட ிருக்கலாம் அது விஷயமல்ல அந்த குளத்தில் குடிச்சா அந்த தீர்கிறது பிதர்க்களுக்கெல்லாம் அவையமா அமயமா வைஷ்ணவோன குலேதாசன சந்தாரீஷீயன் அஸ்போட்டன் து பிதரம் பிதாஹா பித்கள்லாம் சந்தோஷப்படுறா பித்தா மகள்லாம் சந்தோஷப்படுறா பிரபிதா மகள் சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு சீலையுட்டோ குழந்தை பிறந்தது அவன் அபிமானத்தான நமக்கெல்லாம் இறங்கப்படுவதுலாம் சந்தோஷப்படுவா இளைய பெருமாள் சொல்லி இருக்கா அகந்தாவன் மகாராஜே பிதிருத்தன் மோதலக்ஷன் என்ன ஆனா அடுத்த வார்த்தை என்ன இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவா திறப்பனா மடிச்சேனா வேறு சரியான திறப்பனாரா என்ன சொல்ற பிள்ளைகள்லாம் உலகத்துல பிறவே இருக்கா அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு இளைய பெருமாள் ராஜா பக்தா வந்திஸ்டா ராமன் எல்லாம் சொன்னாரா அந்த வார்த்த வரணும் சொன்னு அதுதான் நீ சொன்னாலும் நான் போடுவேன் மகாராஜன் சொன்னாலும் சொல்லணுமா எனக்கு கொஞ்சம் வருத்தம் பெருவாளு சரியின்னு காட்டி போயிட்டான் சித்தபடியால் மாற்றித்தால் சொன்னவனம் போகை என்னிட நீட்டு பின்தொடர்ந்து எதுதான் என்றால கூட்டு சொல்ல புரிஞ்சவனம் போனான் சீத்தமிழாதான் சீதம் அடலங்கிறார் தெரியாய் அச்சுதான் பெருமாள் நடந்தான் தகப்பனார் தகப்பனாரா மதித்த பிள்ளையே ராம தகப்பனார் தகப்பனாராக மதிக்காத பிள்ளை ராமனுக்கு ராமானுஷனுக்கு வாழ்க்கையாரு மதித்தவர் ராமானுஷன் தோப்பனாரு மதிக்காரர் அப்படின்னு நான் என்ன அப்பிராப்தேசத்தை மதிக்கல்ல பிராப்தேசயத்தை இல்லாமல் மதித்தவர் தான் தோப்பனார் மதிக்கலன்னு என்று சொன்னால் சுமத்தான் ரொம்ப ஆனந்தம் ஆனந்த சந்தாயகனா இருக்கிறவனுக்கு தான் புத்தர் பேருடா தவப்பனாருடைய துக்கதேட்டுவாருக்கு புத்தர் பேருந்தோ அந்த தவப்பனாருக்கு நான் துக்கதேட்டுவார்டே ராமன் அந்த தவப்பனாருக்கு ஆனந்த சந்தாயகனா நீ இருந்தா நீ புத்தர்னா நான் புத்தர்னா அவர் தவப்பனார் தவப்பனா மகிழ்ச்சினங்கிற அவருக்கு தான் அவர் பிள்ளைகள் எதிர்கொண்டாடி இருக்கார் இவர் தவப்பனார் தப்பனாரா மறைச்சு காட்டுக்கு வந்து சேர்ந்தார் இவரு தவப்பனார பத்தி ஆனந்தமான அபிப்பிராயம் இருந்தாலும் இவர்களிடத்தில் தவப்பனார் வருத்தம் என்ன வருத்தம் இப்படி ஒரு பிள்ளை பறந்தது என்ன கைகை தந்தையான தசரம் கைகளையும் கால்களும் விளங்கிட்டு அழைச்சிட்டு திருவாரணம் சொல்லியிருக்காங்க வைக்கிறீரா நானே வச்சிருக்குவான்னு கேட்கிற பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை பறக்கல வருத்தம் அப்படி விஷ்ணபுத்தனான ராமன் பிறந்திருந்தா தசரதை என்ன பண்ணீர் பண்ண மரண தடைய நீ எனக்கு தகப்பனார் இருந்து எத்தனை செய்வரோ அத்தனை இல்ல இருக்கிற காலத்தில் தர்ம கவி தண்ணி என்ன வச்சு என் அபிப்பிராயத்தை ஏகாந்த காலக்கம் அதிமுக நியமனம் பண்ணிருக்கார் இளைய பெருமாள் செய்திருக்கார் ஏகாந்தமா இருக்கிறதுக்கு இடம் கல்பனம் பண்ணி திருமாள் செலவு ஆனால் இளைய பெருமாள் பாவத்தை அறிந்து செய்திருக்க அது பாவத்த அபிப்பிராயத்தை அறிந்து செய்தார் கிருத்யான எல்லாரும் கிருத்தியான உபகாரத்தை அறிந்தவன் அது அவளும் செய்திருக்கிறார் கொண்டாடினான் பெருமாள் இவ்வளவு அந்தரங்கமான கைந்தறி பண்ணுவதற்கு திரைய பெருமாள் சரணாதிதான் நிபீடிய ரஜினந்தனா சீதாமுவாஜ அத்தியாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதைய பத்மினான் அத்தியாக ராகவன பத்மினான் ராகவஞ்ச மகாவிரத்தம் சீதாமுவாட்ச முன்னாடி ம்லந்து என்பதுதான் தான் ஆசண தீட்சிதனாக இருந்தானே என்ற மகாவர்த்தம் சொல்ற போது அங்கதான் இளைய திருமார வித்யாபனம் தர்மமோத்தம் என் மட்டுமல்ல உனக்கு சாமித்தம் இருக்கிறது அடியின் சேஷத்தம் மட்டுமல்ல தாசத்தம் இருக்கிறது அவன் சாமியா இருக்கணும் அவன் தாசனா இருக்கணும் கசிராஜ் இருக்கிறாரு சிறகு அடிச்சுகிறார் பெரும் சிறப்புனால் பற்றி நீக்கிறார் என்ன இந்த வெளிவானுக்கு வாகனமாக அமைத்து போது இந்த வெரிவானம் வகிக்க போறது பெருமான அந்தரங்கமாக கைந்தறித்த நான் பண்ண போறதே அந்த ஆனந்தத்தை சிறகடித்துக் கொள்கிறாரா பற்றி அப்படி பிறகழித்துக் கொண்ட பச்சிராஜன் கைந்தார் கைந்தரின் கொண்டோட சுவாமிக்கும் ஆனந்தம் இருக்கணும் கைந்தரங்க சேசதீபனுக்கும் ஆனந்தம் இருக்கணும் ஆனந்தத்தோடு கைந்தரம் என்ன அவரு தாசம் பேரு ஆனந்தத்தோடு கைந்திரம் அவரு சுவாமி சுவாமி தன் வேறு ஜோசித்தன் வேறு தாசத்தின் சார்கள்த்தூபமாக சாதாரணமாக இருக்கிறபடியா அச்சேதனம் தான் அச்சேதனம் தான் சேட்டா உண்டு பாசத்தன்கிறது சேஷனான சேத்தனக்கு தான் அதைத்தான் வர்ணிக்கிறார் இளை பெருமாள் குறிக்கமா அனுத்தரம் தேவடியிற்கு அடியே அடியேனடியேனு திருண்டா போறாது கைங்கரியம் கண்ணுமனாக அமையணும் மூணு இடத்துல அசாரம் இருக்கு மேல நாலாவது இருக்கு அந்த இடத்துல சேசத்தான் நாராயண சத்தியத்தின் மேல நாராயண ஆயா இருக்கு அந்த நாலாவது இருக்கு இறுதி சேசத்தம் தான் அருள் சேசத்தம் தான் தர்மமான சேசத்தம் அது சேச வத்தியான சேசத்தம் நான் குருவத்தை கிடையாது சக்தியும் விநியாசம் கேட்டிருக்கேன் லக்ஷ்மண சக்தியும் விநியாசம் லட்சுமண பிரபத்தியின் இறைவருமான சரணாகி பண்ணிருக்கா அப்படின்னு பிரியிருக்க து பத்திரிகளை வித்தியாசமா போட்டாரா சக்தி பிரபத்தியும் போட்டாரா என்னை சொல்லி தான் அதுதான் முதல் முன்னுமே விஜயாபனம் இளைய பெருமாளை பற்றி பெருமாடும் இளைய பெருமாளும்தான் சூப்பிரகாரம் காளியன் சரணாயிதி பண்ணா காகன் சரணாயிதி படுத்து பட்டு பாண்ட வாழ் சரணாயிதி பண்ணா இணைய பெருமாள் சரணாயிதி பண்ணார் இன்னார் தான் சரணாகி பண்ணலாம் இளையாறு சரணாகி பண்ணப்படாத பிரபத்திக்கு அதிகார மீது கிடையாதுன்னு சத்து முன்னாடி விஜய்யாபனம் பண்ணுறேன் இளைய பெருமாள் சரணாயிதி பண்ணவர் தான் அந்த இணைய பெருமாள் சரணாகி தான் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பொருளாச்சாரியர் நன்ம விளக்கமான இயற்கையான வலுத்துள்ளார்கள் அவர்கள் கருணாநிதி பண்ணவர்தான் இருந்தாலும் கொஞ்சம் அப்பிரசித்தமான உன்யாசம் லட்சுமண சக்தி சொல்லுமண சக்தி பெரிய இணையவெருமா சக்தி ஆயுதம் அடிபட்டு ஒளிவன் தான் ராவணன் லக்ஷணன் பிரிந்து போயிட்டா இந்த ராமனை அழிப்பது ராமனு சொன்ன இல்லையா ராமன் கிடையாது அது ராவணமே பிரிஞ்சுக்கிட்டான் ராமானுஜன் இல்லன்னா ராமன் கிடையாதுன்னு ராவணனே தெரிஞ்சுக்கொள்ள இடது பக்கத்துல பத்து கரங்களையும் கொடுத்து பார்த்தான் முடியல வரக்கரத்தையும் கொடுத்து பார்த்தா முடியல எத்தனை வாட்காலையும் கூட அழைச்சிருந்தான் சொல்ல முடியல அப்ப ராவணன் சொல்லும் வார்த்தையாக அற்புதமான திருவாக்கு வாக்கியமாக அமைந்திருக்கிறது சிவவான் மந்தரோ மேரு ம்பிய தூக்க முடியலையே ராவணன் வார்த்தையா வந்திகரமான பரதன் தம்பிய தூக்கமில்லையே புரியாச்சல் ஐக்கம் என்ன லக்ஷ்மணன் தூக்க முடியலன்னு சொல்லல பரதம் தம்பியை தூக்க முடியலையே என்ன அர்த்தம் என்ன பரதம் தம்பிய இல்லையா அதனால் கௌரவம் இளையபெருமாள் என்ன கௌரவம்னா பாரதந்த மீன்கார் கௌரவம் கௌரவம் தெரியல ஆனால் தரங்களுடைய திருவிழத்தை அனுசரித்து நடக்கலேன்னு இஷ்டப்பாட்டி இல்லை சுவாசந்த நிமித்தி மாத்திரம்தான் நமஸ்தார்த்த பாரதந்திரம் பூர்ணமா கிடைச்சிருக்கும் இங்க என்ன கிடைக்கணும்னா நாராயணாய கடைகணும் பிரகடனத்தை கிடைக்கும் என்கிறார்கள் அந்த விற்பாந்தத்தான் நாளையே விஜய்யாபுரம் அனுகிறேன் இன்றைய உன்னியாசத்தை விட்டு